ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணயீத்தம்து நம சுவர்மா அஹம் யாருப்பே மோட்சயிஷ் மாந்தோகம் ஜானயோகோசாரம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்குறோம் எல்லா தர்மங்களையும் விட்டுவிடுவது என்பது லௌகிக வைதிக கர்மங்களை விட்டுவிடுவது என்ற அர்த்தத்தை கொடுக்கும் அது ஞான தகுதியை பெற்ற பிறகு விட வேண்டும் ஞான யோகத்தை பண்ணுவதற்கு உரிய தகுதி கிடைக்கவில்லை என்றால் விடக்கூடாது என்பதையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் இது பற்றி பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம் பிறகு மாம் ஏக்கம் சரணம் விர இன்னொரு கருத்தையும் நாம் பார்க்கணும் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் முன்னூற்றி இருபத்தொம்பது அத்தியாயத்தில் நாற்பதாவது ஸ்லோகம் சொல்லுகிறது முதல்ல அதர்மத்தை தர்மத்தினால் விட்டுவிடு பிறகு தர்மத்தையும் விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறது தியஜர்மதர்மஞ்ச உபே சத்யான்றுதே தியஜ உபே சத்யான்றிதே தியக்துவா ஏனத் தியஜசி தத்யஜ முதல்ல இது ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த காண்டெக்சில் இந்த சந்தர்ப்பத்தில் தியஜ தர்மம் அதர்மஞ்ச ஆக அதர்மத்தை தர்மத்தினால் வெற்றி கொண்டு பிறகு தர்மத்தையும் விட்டுவிட வேண்டும் பிறகு பொய்யை மெய்பேசுவதன் மூலம் வாய்மையினால் பொய் பேசுவதை விட்டுவிட வேண்டும் பிறகு வாய்மையையும் விட்டு அமைதி அடைய வேண்டும் பொய்யையும் உண்மையையும் விட்டுவிட்டு நான் பொய்யை விட்டேன் உண்மையை விட்டேன் என்கின்ற அகங்காரத்தையும் தன்னுணர்வையும் பொய்யென்று உணர்ந்து அதையும் அறிவால் நீக்கிவிட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் உபதேசித்திருக்கிறது மிக அற்புதமான ஸ்லோகம் இது மகாபாரதத்திலே அமைந்திருக்கிறது ஆகவே சர்வர்மாள் பரித்திய என்கின்ற வாக்கியத்திலே நாம் இந்த கருத்தை சிந்திக்க வேண்டும் ஆதிசங்கரர் சொல்கிறார் சர்வாத்வூத்தம் ஈஸ்வரம் அச்சுதம் கர்பன்மஜராமரணவிவர்ஜிதம் அகமேவம் ஏகம் சரணம் விர ந மத்தி அவதாரய இத்தியர்த்தகா இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் என் ஒருவனையே அப்படிங்கிற போது அனைத்து ஷரீரங்களிலும் இருக்கின்ற ஆத்ம சைதன்யம் சமமாக இருக்கின்ற சைதன்யம் அனைத்து ஷரீரங்களிலும் இருக்கின்ற அந்த அழியாத தூய உணர்வை கர்ப்பவாசம் பிறப்பு முதுமை இறப்பு இவற்றிலிருந்து விடுபட்ட துய உணர்வு தத்துவத்தை நானே மெய்ப்பொருள் என்கின்ற எண்ணத்தினால் ஷரணம் ரஜ அத்வைதரூபமாகிய பிரம்மமாகிய எனக்கு அந்நியமாக இறைவன் என்கின்ற தத்துவமோ உயிர்கள் என்ற தத்துவமோ உலகங்கள் என்கின்ற தத்துவமோ இல்லவே இல்லை என் அதாவது தூய உணர்வாகிய இரண்டற்ற வஸ்துவாகிய பிரம்மமாகிய எனக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை அதைத்தான் இங்கே வந்து சரணம் ரஜங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார் சரணம் ரஜ என்றது சாதாரண அர்த்தம் என்ன சரணாகதி பண்ணுன்னு தோணும் சரணாகத்தின்னா இந்த மெய்ஞானத்தை சார்ந்துருன்னு அர்த்தம் பிரம்மத்துக்கு அந்நியமாக மெய்ப்பொருள் எதுவும் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு ஆகவே இரண்டற்ற மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் அவதாரைய நன்கு மனதிலே பதியவைத்துக்கொள் என்பது விஷயம் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் சர்வர்மாரித்த மாமேக்கம் விர அஹம் ராசர்வாபேபிய மோட்சயிஷ் மாறி கிருஷ்ணாற்பணமஸ்தூ